வணக்கம் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஒரு குழந்தையின் உடல் வளர்ச்சி பள்ளி பருவம் முதல் குமரப்பருவம் தொடங்கும் வரை உடல் வளர்ச்சி நன்கு நடைபெறுகிறது இரண்டு உடலில் ஆக்சான் நியூரான் மிக நீளமானது மூன்று தைராக்சின் குறைபாட்டால் ஏற்படும் உடல் குறைபாடு கிரிடினிசம் நான்கு குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடு நாளமில்லா சுரப்பிகளின் குறைபாட்டால் ஏற்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மேயோன் திங்கள் இலக்கண குறிப்பு தருக 2. கவி என்ற பட்டத்தை பெற்றவர் யார் 3. பனுவல் பொருள் தருக 4. குயில் என்ற இதலை வெளியிட்டவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி